நற்றினை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது தக்காளி தொக்கு செய்ய தேவை பொருட்கள் அரைச்ச தக்காளி கால் கிலோ மஞ்சள் படி அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் மூணு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உப்பு ருசி கேற்ப கருவேப்பிலை சிறிதளவு காஞ்சி மிளகாய் ரெண்டு பச்சை பெருங்காயத்தூள் சிறிதளவு எண்ணெய் ஒரு குழி கரண்டி செய்முறை முதல்ல தக்காளி அரைச்ச விழுது எடுத்து வச்சுப்போம் கால் கிலோ ஸ்டவ் பார்த்து ஒரு பாத்திரத்தில் சாம்பார் கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோ கடுகு போட்டுருவோம் கடுகு பொரைஞ்சதும் கருவேப்பிலை போட்டு காஞ்ச மிளகா கட் பண்ணி போட்டுருவோம் பெருங்காயத்தூள் போட்டு இந்த தக்காளி விழுத அரைச்சி வச்சுக்குள்ளே அது போட்டுடுவோம் போட்டு நல்லா தழை தலைன்னு அதை கொதிக்கணும் அப்போ வந்து உப்பு டிஷ் தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இந்த பச்சை மிளகா பொடி பொடியாக ரவுண்டு கட் பண்ணி அதில் போட்டுருவோம் நல்லா ஊரினா சூப்பரவாக இருக்கும் அது போட்டுட்டு அதனால நம்ம தழை தலைன்னு கொதித்து வரட்டோடனே மஞ்சப்படி முழு கப்பு தனியாத்தூள் கலந்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அது பேஸ்ட்டு மாதிரி ஆகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு அது மேலே என பிரிஞ்சு வரும் அதுப்போ இறக்கி எடுத்து நல்லா ஆற வச்சு அதை வந்து ஜாடியில் போட்டு பீங்காய் ஜாடிலேயோ கண்ணாடி ஜா போட்டு எடுத்து வச்சோம்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி தக்காளி தொக்கு தயாரும் இதுக்கு வந்து மரக்கரண்டு யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல கரண்டிய வந்து எடுத்தோன்னா மறுபடியும் அதை போட்டு வைக்க கூடாது அந்த பாட்டில நல்லா மூடி வச்சுட்டு டைட்டா கண்டைனரில் போட்டு வச்சிட்டோம்னா இது வந்து ஒரு பத்து நாளைக்கு நல்லா இருக்கும் டேஸ்டாவா இருக்கும் எல்லாத்துக்கும் நீங்க சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் வெறுமனை சாதத்துக்கு ஒன்றும் இல்லைனா கூட இந்த தொக்க போட்டு பசிச்சு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இது எல்லாருக்கும் பிடிக்கும் நாட்டு தக்காளி நம்ம பயன்படுத்தி இருக்கோம் நாட்டு தக்காளி இல்லாதவங்க இந்த பெங்களூர் தக்காளி பயன்படுத்தி மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்ட உடனே ஏழு சம்பளம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி ஊத்தி அத கூட ஊத்தி கலந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த பேஸ்ட் பதத்துக்கு எடுத்து அவங்க பயன்படுத்திக்கலாம் தக்காளி தொகு சூப்பாவா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்